ம் பிர பாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நமையாத்தேவா பித்திருயா பித்திருத்தூத்தாூ மதியஜிநோபி மா பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஈஸ்வர பக்தி பண்ணுகிற விஷயத்தை பற்றி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஈஸ்வரஸ்வரூபம் ஈஸ்வர தியான உபாயம் இதையெல்லாம் உபதேசம் பண்ண பகவான் நிறைய பேர் பல பல பூஜை பண்ணுகிறார்கள் அல்பமான அர்த்தகாம பலன்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் உண்மையில் ஈஸ்வரனை மோட்சத்தின் பொருட்டு மனசாந்தியின் பொருட்டு பூஜை பண்ணுகிறவர்கள் வழிபடுகிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் அது இயற்கையின் இயல்புங்கிற உண்மையை உணர்ந்து அதை நமக்கு புரியறதுக்காக ஞாபகப்படுத்துகிறார் பகவான் அப்படி எடுத்துக்கணும் நாம் வேதம் அறிந்தவர்கள்லாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற யாகங்களை பண்ணி இந்திராதி தேவ பதவிகளையெல்லாம் விரும்புகிறார்கள் ஆனால் அந்த புண்ணியம் முடிஞ்சவுடனே அவர்களெல்லாம் மறுபடியும் மனித உடலிலே வாழ்ந்து திரும்பத் திரும்ப இந்த சம்சாரத்தில் உளறுகிறார்கள் அந்த உயிர்கள் மீண்டும் மீண்டும் உடல் எடுத்து உடல் வாழ்க்கையிலும் உலக வாழ்க்கையிலும் பற்று வைத்து உடல் பற்று பற்று வைத்து மீண்டும் மீண்டும் இன்பத் துன்பங்களுக்கு ஆளாகிறது அப்படிங்கிறது தான் விஷயம் உண்மையிலேயே எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வமெல்லாம் அந்த தேவத்தைகள் பரம்பொருளுடைய ஆற்றலை பெற்று தான் செயல் புரிகிறது ஆனால் ஜனங்கள் அந்தந்த தேவதைகளுக்கு தனி சக்தி இருக்கிறதாகவும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அருள் புரிவார்கள் என்றும் வழிபடுகிறார்கள் அதில் ஓரளவு உண்மை இருக்கிறது ஆனால் இங்கே ஈஸ்வரன் சொன்னால் அந்த மெய்ப்பொருளை மனதில் வைத்து கொண்டு அதை நோக்கி வழிபாடு செய்கிறது அல்லது மோட்சம் வேண்டும் எனக்கு சித்த சுத்தி வேணும் ஞானம் வேணும்னு கருதி பஜனை பண்ணுறது பூஜை பண்ணுறது அதுதான் முக்கியங்கிறது இங்கே காட்டப்படுகிற ஒரு விஷயம் இங்கே என்ன சொல்கிறார் தேவ விரதான்னு தேவானு யாந்தி விரதம்னா வழிபாட்டு முறைகள் தேவர்களுக்குரிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகின்றவர்கள் தேவானு யாந்தி தேவ சரீரத்தை சொர்க்கலோகம் போன்ற உலகங்களை அடைகிறார்கள் பித்ருனியாந்தி பித்ருவிரதாக பித்ருக்களுக்கான வழிபாடுகளை செய்கின்றவர்கள் அதற்கான நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி ஸ்ராத்தம் முதலியவைகளை எல்லாம் பின்பற்றுகின்றவர்கள் பித்ருலோகத்திலே அவர்களுடைய அருளை பெறுகிறார்கள் அதாவது தேவர்களுக்குரிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகின்றவர்கள் தேவர்களுடைய அருளை பெறுகிறார்கள் பிதற்களுக்குரிய வழிபாட்டு முறைகளை பின்பற்றுகின்றவர்கள் பிதர்க்களுடைய அருளை பெறுகிறார்கள் பூதங்கள் பல்வேறு வகையான தெரியாத சக்தி வாய்ந்த தேவதைகளெல்லாம் இருப்பது நம்முடைய சாஸ்திரங்களிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் ஒரு ஒரு பலனை விரும்பி பண்ணுறது இந்த பலன் வேணும்னா இந்த தேவத்தையை பூஜை பண்ணு கல்யாண சீக்கிரம் நடக்கணும்னா இந்த தேவத்தையை பூஜை பண்ணு குழந்தை பிறக்கணும்னா இந்த தேவத்தையை பூஜை பண்ணு பணம் தொல்லை இந்த தேவத்தையை பூஜை பண்ணு அதுதானே இப்போ ஜனங்கள் நிறைய பண்ணுகிறார்கள் ஏன்னா அவர்கள் அந்த நிலையில்தான் இருப்பார்கள் வாழ்க்கையை பற்றின முழுமையான ஆராய்ச்சி சிந்தனை இதற்கு இடம் கொடுக்கறது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறார்கள் ஆக பூதங்களையெல்லாம் பூஜை செய்கிறவர்கள் அந்த பூதங்களுடைய அருளை சாநித்தியத்தை பெறுகிறார்கள் யாந்தி மத்யாஜினோபி மாம் என்னை அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவா உன்னை எனக்கு உணர்த்துவாய வாழ்க்கையின் உண்மையை உணர்த்துவாயாக அப்படிங்கிற எண்ணத்தோடு யார் இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் என்னை அடைகிறார்கள் மாம் என்னை அடைகிறார்கள் அவர்கள் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவனை தங்களுடைய ஆன்மாவாகவே உணர்கிறார்கள் எல்லோருடைய ஆன்மாவாகவும் இருப்பது இறைவன்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை அவர்கள் இங்கேயே இப்பொழுதே உணர்ந்து கொள்ளுகிறார்கள் அல்லது அவரை தியானம் செய்து கிரமமுக்தியும் அடையக்கூடும் ஆக இங்கேயே உணர்ந்து முக்தி அடையலாம் அல்லது அவரை வழிபட்டு எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னபடி கிரமமுக்தி அடைஞ்சும் மோட்சம் அடையலாம் என்று உரையாசிரியர்கள் உரை வகுத்திருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்திற்கு இந்த பொருளை சொல்லி நிறைவு செய்கிறேன் யாந்தி தேவ பிரதா தேவான் பித்ரு பித்ருதா பூதாநியாந்தி பூத்தேஜியாக